வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எழுபத்தி ஓராவது செய்தி சேவை ஏப்ரல் இருபத்தி எட்டு சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார் சென்னை மயிலாற்பூரில் சிகிச்சைக்கு வரும் பெண்களை செல்போனில் ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வந்த மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமிக்கு மூலம் கார் பார்க்கிங் புக் செய்யும் வசதியை காவல்துறையினர் முதல் முறையாக ஏற்பாடு செய்துள்ளனர் சட்டப்பேரவையில் ஜெயலலிதா புகைப்படத்தை அகற்றக்கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் விடுமுறை தினங்களில் வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசின் துரோகம் தொடர்கிறது அரசு என்ன செய்யப்போகிறது காவிரி வாரியத்தை மத்திய அரசு அமைக்கப்போவதில்லை என்பதற்கு சான்றி புதிய மனு என்று மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நீட் தேர்வு அண்டை மாநிலங்களில் ஒதுக்கக்கூடாது சிபிஎஸ்இ க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் தொகை ரூபாய் ஏழாயிரத்தி கோடிக்கு இறுதி செய்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது காந்தி சென்ற விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது உலகச் செய்திகள் பாலிவுட் நடிகர் அமீர் கானை நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதனை சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹூ ஆன் யிங் வரவேற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட்டபோது வெளிநாட்டில் பணியாற்றியதை மறைத்ததற்காக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்துள்ளது வடகொரியாவின் அணு ஆயுத சோதனை மையம் இடிந்து விழுந்துவிட்டது என்று சீன புவியியலாளா்கள் தெரிவித்துள்ளனா் கொரிய போர் நடைபெற்று 65 ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வடகொரிய அதிபர் தென்கொரியா சென்றுள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது சீனா சென்றிருக்கும் பிரதமர் மோடி எல்லை பிரச்சனை குறித்தும் சர்வதேச அரசியலில் ஆசிய நாடுகளின் முக்கியத்துவம் குறித்தும் டோக்லாங் பிரச்சனை குறித்தும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் பேசியுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மேடம் டு அருங்காட்சியகத்தில் விளையாட்டு கலைத்துறை அரசியல் பொதுச்சேவை போன்றவற்றில் ஈடுபட்டு வரும் பிரபலங்களுக்கு மெழுகிலாலான ஆள் உயர சிலை வைக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஹாக்கி வீரர் மன்சூருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இந்திய மருத்துவமனை முன்வந்துள்ளது வங்கியில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி கடன் பெற்று மோசடி செய்து லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை நாடு கடத்துவது தொடர்பாக வழக்கில் சிபிஐ அளித்த ஆதாரங்களை லண்டன் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது வணிகச் செய்திகள் 2017-2018 இரண்டாயிரத்தி நிதியாண்டில் ஜிஎஸ்டி மூலம் ரூபாய் எழுநூற்று நாற்பத்தி லட்சம் கோடி வரி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது அமேசான் நிறுவனத்தின் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகரித்துள்ளதால் அந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது ரிசர்வ் வங்கி அடுத்த ஆண்டு ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தும் என்று மதிப்பீடு நிறுவனம் பிச் இன்று தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஐசிசி உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது உலகக்கோப்பை போட்டி நடக்க குறைந்தது நானூறு நாட்கள் உள்ளன இந்த போட்டிகளுக்கான அட்டவணை கொல்கத்தாவில் நடந்த ICC குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டன ஐ தொடரில் நேற்று நடைபெற்ற இருபத்தி ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சன் ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஐதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐதராபாத் அணி ஆறு விக்கெட்டுக்கு நூத்தி ரன்கள் எடுத்தது பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஹாக்கி வீரர் மன்சூருக்கு இதே மாற்று அறுவை சிகிச்சை கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் தரும் படங்களில் மட்டுமே நடித்து வரும் ஜோதிகா அடுத்து இந்தியில் வித்யா நடித்த தும் ஹாரி தமிழ் ரீமேக்கில் நடிக்கிறார் விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசியாக ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படம் ரிலீஸ் ஆகியிருந்த நிலையில் அவர் தற்போது தொன்னூற்றி சூப்பர் ஜூங்கா சீதகாதி சைரா நரசிம்மரெட்டி டிராபிக் ராமசாமி சக்க சிவந்தவானம் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு தமிழில் நடிகையர் திலகம் என்ற பெயரிலும் தெலுங்கில் மகாநதி என்கின்ற பெயரிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் உறுத்துளி பொது அறிவு குவியல் அறிவோம் அஞ்சல் தலை தை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பாகிஸ்தான் அணியின்